ان تاكلوا من بيوتكم او بيوت عبائكم او بيوت امهاتكم او بيوت عماتكم او بيوت اخوالكم او بيوت خالاتكم او ما ملكتم مفاتيحه او صديقكم ليس عليكم جناح ان تاكلوا جميعا او اشطاط فاذا دخلتم بيوتا فسلموا على انفسكم تحيه من عند الله مباركه طيبه كذلك يبين الله لكم الآيات لعلكم تعقلون صدق الله العلي العظيم كننيتكم مرياداتكمريا ان빈 اسلاميه சகோதர சகோதரிகளே الله حق <تصفيق> سبحانه وتعالى இந்தாயத்தின் ஊடாக ஒரு மிக முக்கியமான ஒரு தலையங்கத்தை ஆரம்பம் செய்கறான் அதாவது வீடுகளுக்கு உள்ளே நுழையும் பொழுது salam சொல்லி கொண்டு நுழைய வேண்டும் வீட்டுக்குள்ளே போவதற்கு முன்னால் அனுமதி கோரி சலாம் சொன்னதுக்கு பிறகுதான் அனுமதி வழங்கப்பட்டதுக்கு பிறகுதான் வீட்டுக்குள்ளே நுழைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் அல்லா சுஹானு தலா முன்னாள் சொன்னதற்கு பிறகு இப்பொழுது அல்லா சுஹானுஹூத்தலா ஒரு வீட்டில் போனால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய சில விடயங்களை அல்லா இங்கே சுட்டிக்காட்டுகிறார் முதலாவதாக இந்த ஆயத்தினுடைய அறுத்தத்தை நாங்கள் ஒருமுறை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு இந்த ஆயத்து இறங்குவதற்குரிய காரண பின்னணிகள் என்ன என்பதை பார்த்ததற்குப் பிறகு ஆயத்துடன் சம்பந்தப்பட்ட சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன் முதலாவது அல்லாஹு அஹ்தா இந்த ஆயத்தில் ஒரு முக்கியமான கட்டளை கடமையை விஷயத்தை பற்றி சொல்கிறான் விசுவாசிகளே உங்களை சேர்ந்த உங்களுடன் சேர்ந்து உண்ணுவதில் அதாவது உங்களுடன் சேர்ந்து உண்ணுவதில் குருடர்களின் மீது குற்றம் இல்லை குரொடர்கள் பார்வையற்றவர்கள் பார்வையுள்ளவருடன் சேர்ந்து உண்ணுவதில் எந்த குற்றமும் இல்லை சொத்திகள் அதாவது முடவர்கள் மீதும் எந்த குற்றமும் இல்லை நல்லவர்களுடன் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவதில் நோயாளிகளின் மீதும் குற்றம் இல்லை நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களுடன் உட்கார்ந்து சாப்பிடுவதில் எந்த குற்றமும் கிடையாது நீங்கள் உங்கள் வீடுகளிலோ அல்லது உங்கள் தந்தையின் வீடுகளிலோ அல்லது அல்லது தந்தையின் சகோதரர்களின் சகோதரர்களின் வீடுகளிலோ அல்லது உங்கள் தந்தையுடைய சகோதரர்களின் வீடுகளிலோ அல்லது உங்களுடைய தாயின் சகோதரிகளின் வீடுகளிலோ அல்லது உங்கள் தாயுடைய சகோதரர்களின் வீடுகளிலோ நீங்கள் எந்த வீட்டினுடைய சாவியை உடந்தையாக்கிக் கொண்டீர்களோ அவற்றிலோ அல்லது உங்கள் தோழர்கள் நண்பர்களுடைய வீடுகளிலோ நீங்கள் உங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை உண்பது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சுஹானமுத்தல்லா சொல்லுகிறான் வீடுகளுக்குள்ளே நீங்கள் நிலைந்து கொண்டால் சராம் சொல்லிக்கொள்ளுங்கள் உங்களுக்கே நீங்கள் சரான் சொல்லிக் கொள்ளுங்கள் அல்லாஹுட்புறத்திலிருந்து காணிக்கையாக பரிசுத்தமான பாக்கியம் காணிக்கையாக உங்கள் மீது நீங்கள் சராம் சொல்லிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுஹான இந்த ஆயத்தில் ஒரு முக்கிய ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறான் அதாவது இந்த ஆயத்தின் அல்லா சொல்லுகிறான் குருடர்கள் நல்லோர்கள் உட்கார்ந்து சாப்பிடுவது அல்லது சொத்திகள் முடவர்கள் ஆரோக்கியமான உட்கார்ந்து தின்னுவது சாப்பிடுவது நோயாளிகள் தேக ஆரோக்கியம் குறைந்தவர்கள் தேக ஆரோக்கியம் உள்ளவருடன் உட்கார்ந்து சாப்பிடுவது அல்லது நாங்கள் எங்களுடைய வீடுகளில் சாப்பிடுவது அப்படியாக எங்களுடைய தந்தையின் வீடு அல்லது தாயின் வீடு அல்லது சகோதரர்களுடைய வீடு சகோதரிகளுடைய வீடு சாட்சி பெரியம்மாவுடைய வீடுகள் அதேபோன்று மாமா மாமியின் வீடுகள் என்று சொல்லி பல வகையான குடும்ப அங்கத்தருடைய வீடுகளில் நீங்கள் சேர்ந்து அல்லது தனியாக சாப்பிடுவதில் எந்த குற்றமும் இல்லை என்று சொல்லி அல்லாஹு தலா இங்கே ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறது தெளிவுபடுத்துகிறார் அதேபோலதான் எந்த வீடுகளுடைய சாவிகளை நீங்கள் உடனடியாக அவை அவர்களுடைய வீடுகளில் உங்களுடைய நண்பர்களுடைய வீடுகளில் நீங்கள் சாப்பிடுவது பருகுவது உங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை என்பதை சொல்லிவிட்டு உங்களுக்கு குற்றம் இல்லை கூட்டாக சேர்ந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சாப்பிடுவதிலும் என்ற குற்றமும் இல்லை அதே போலா தஹல்தும் வீடுகளுக்குள்ளே நீங்கள் நுழைந்து கொண்டால் நுழைந்தால் அன்புசிக்கும் உங்களுக்கே நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் காணிக்கையா அல்லாவிமுறத்திலிருந்து கிடைக்கூடிய பரிசுத்தமான பாக்கியங்கள் நிறைந்த காணிக்கையாக உங்கள் மீது நீங்கள் சராம் சொல்லிக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் சுபானுத்தா இங்கே தெளிவுபடுத்துகிறான் இந்த ஆயத்தை இறங்குவதற்கு காரணமாக இருந்த சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது இவர்கள் அப்பா சரதி அல்லாஹு சொல்லுகிறார்கள் இந்த ஆயத்தை இறங்குவதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் குரானுடைய ஆயத்தை இறங்கிச்சது அல்லாஹ் சுபானுத்தாலா சொல்லுகிறான் யா ஐ மனு ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய பொருட்களை நீங்கள் பருகக்கூடாது உண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது அனுபவிக்கக்கூடாது உடனடியாக்கிக் கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய கருத்தை அல்லாஹ் இங்கே மிக அழகாக துணிப்படுத்துகிறான் முறை தவறாக அதாவது உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்க மற்றவர்களுக்கு கொஞ்சம் குறைய கிடைக்க இப்படியான விதத்தில் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது நீங்கள் எப்பொழுதுமே சமத்துவத்தை பேட வேண்டும் நீங்கள் எப்பொழுதுமே மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது மக்களுடைய உடமைகள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்து இறங்கின சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் சுஹானவா அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது நாங்கள் எப்படி நோயாளிகள் உட்கார்ந்து சாப்பிடுவோம் நாங்கள் நோயாளிகள் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அவரை விட கூடுதலாக நாங்கள் சாப்பிட்டு விடுவோமோ ஒரு குருடர் நோக்காது எப்படி சாப்பிடுவது அவருடைய அவருக்கு தெரியாது என்ன இருக்கிறது எதை சாப்பிட வேண்டும் அவருடைய பங்கையும் எடுத்து நாங்கள் சாப்பிட்டு விடுவோமோ என்று சொல்லக்கூடிய அச்சம் சாபாக்களுக்கு பிறந்தது அதே போல தான் ஒரு நோயாளி சரியா உட்கார முடியாது அவர் கால நீட்டி உட்கார்ந்து அவருக்கு அந்த அமர்வில் அவருடைய அமர்வில் அவருக்கு கம்ஃபர்டபிள் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது எனவே அவர் சாப்பிடுவது குறைவாக இருக்கும் எனவே நாங்கள் சாப்பிடும்பொழுது வேகமாக சாப்பிட்டு விடுவோம் அப்படிப்பட்ட கட்டத்தில் அவர்களை விட நாங்கள் கூடுதலாக சாப்பிட்டு விட்டால் அவருடைய பங்கையும் சாப்பிட்டவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோமே என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான உணர்வோ சகாபாக்களுக்கு ஏற்பட்டது அப்பாலோ அத்தானோ அப்பொள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எங்களுடைய உடைமைகளில் எங்களுடைய மிகவும் பிறருடைய பணத்தை சாப்பிடுவதை அங்களுக்கு ஹராமாக இருக்கிறான் நிச்சயமாக ஒரு குருடர் சாப்பாட்டினுடைய இடத்தை காணமாட்டார் அவர் கையை போட்டு எது கை காப்பிடுதோ அதை விடுத்து சாப்பிட்டுக் கொள்வார் அதாவது ஒரு சுத்தி அதாவது ஒரு முடமானவர் அவருக்கு என்ன செய்ய முடியாத அவருக்கு அழகான முறையில் உட்கார்ந்து அந்த கம்ஃபர்டபிளாக சாப்பாட்டு எடுத்து சாப்பிடுவது அவருக்கு கஷ்டமாக இருக்கும் வள்மறையதோ நிச்சயமாக ஒரு நோயாளி பரிபூர்ணமாக சாப்பிட மாட்டார் இப்படிப்பட்ட நிலையில நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து எப்படி சாப்பிடுவது அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் அவர்கள் வேற உட்கார வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு சகாபாக்கள் வந்தார்கள் ஒரே ஒரு காரணத்தின் காரணமாக அவர்களுடைய பங்கு அவர்களை அறியாமல் முறை தவறிய முறைகேடாக எங்களுக்கு வந்து சேர்ந்து விடுமோ என்ற அச்சம் அந்த சகாபாக்களுக்கு ஏற்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லா சுஹான இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான் குருடலைகளுடன் உட்கார்ந்து நீங்கள் சாப்பிடுவதிலோ அல்லது நோயாளிகள் சொத்துகளுடன் உட்கார்ந்து அல்லது உடவர்களுடன் உட்கார்ந்து நீங்கள் சாப்பிடுவதிலோ அல்லது நோயாளிகளிடம் உட்கார்ந்து நீங்கள் சாப்பிடுவதிலோ உங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை அதுபோல அன்புசிக்கும் உங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை அந்த குழுவையும் விவசத்திக்கும் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் உட்கார்ந்து சாப்பிடுவது சில சட்டங்களில் நாங்கள் நஃபக்கா பணத்தை குடுத்து விடுவோம் மனைவினுடைய பணம் என்பதாக அந்த மனைவினுடைய பணத்தை நாங்கள் உட்கார்ந்து சாப்பிடக் கூட கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்டு விடுவேனோ மனைவியினுடைய பங்கு எனக்கு வந்துடுமோ என்று சொல்லக்கூடிய அச்சம் அந்த சகாபாக்களுக்கு ஏற்பட்டது இப்படியாக வீடுகளுக்குள்ள உம்மடை வீட்டுக்குள்ளே போனார் சாப்பிடக்குள்ள உம்மன பங்கிலிருந்து கூடுதலாக சாப்பிட்டு விடுவோமோ என்று சொல்லக்கூடிய உணர்வோ சகாபாக்களுக்கு ஏற்பட்டது அதனால தான் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி அவர்களுக்கு தெளிவுபடுத்தினான் இந்த அளவுக்கு நீங்கள் உங்களால் விடயம் உங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை அல்லா சுலஹான சக்தியை விடவும் மேலாக யாருக்கும் எந்த கட்டளைகளையும் கடமைகளையும் அல்லாஹ் விதியாக்கவில்லை என்று சொல்லக்கூடிய கருத்தை அல்லா இங்கே சொல்லிக்கொண்டு அதே போலத்தான் உங்களுடைய தாயினுடைய வீடு தந்தையின் வீடு சகோதரியின் வீடு சகோதரர்களின் வீடு இதே போன்று வீடு பெரியம்மா சாட்சி வீடு அதே மாமா மாமியினுடைய வீடு இப்படியான் அல்லா சுபஹான சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறான் உங்களுடைய சாச்சா மாமி வீடுகளிலும் நீங்கள் சாப்பிடுவதில் குத்தமில்லை ஒமா மல ஒமா மலத்தும் சில நண்பர்கள் உங்களுடைய கையில வீட்டினுடைய சாவியை தந்துட்டு போயிருப்பார்கள் இந்த வீட்டை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் ஜிஹாதுக்கு போகக்கூடிய முஜாஹிதீன்கள் அல்லாவுடைய பாதையில் போகக்கூடியவர்கள் வீடுகளுடைய சாவிகளை கொடுத்து போவார்கள் அந்த வீட்டுக்குள் இருக்கக்கூடிய சாப்பிடவோ புளிக்கவோ மாட்டார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த சகாபாக்கிலிருந்து இந்த பேணுதல் ஏன் பிறருடைய சொத்தை பிறருடைய உடைமைகளை நாங்கள் முறைகேடாக எடுக்கக்கூடாது என்று சொல்ல என்று oui. நினைத்ததன் காரணமாக அவர்கள் அதுல கூட கை வைக்க இல்லை ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவ் சதீர்கைக்கும் அல்லது உங்களுடைய நண்பருடைய வீடு என்ன என்ற கூட்டாளை அழைத்திருக்கிறார் அவருடைய வீட்டுக்கு போய் சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அளவுக்கு மிச்சமாக ஏதும் சாப்பிட்டு விடுவேனோ என்று சொல்லக்கூடிய அச்சம் என்று சொல்லக்கூடிய பயம் அந்த சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சுஹானுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறான் லா ஹரஜ் அதுல எந்த குற்றமும் இல்லை உங்களுக்கு போகலாம் பருகலாம் அவர்கள் வைக்கக்கூடியதை உங்களுக்கு உண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்ட உணவு உங்களுக்குரிய உணவு என்று சொல்லக்கூடிய கருத்தை அல்லாஹ் சுஹானஹத்தாலா இங்கே மிக தெளிவாக தெளிவுபடுத்துகிறான் இதனை உளமாக்கல் புகாக்கள் சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது ஒருவருடைய வீட்டுக்குள்ள போனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஹலால் இல்லை எங்களுக்கு முன்னால் எது வைக்கப்படுகிறதோ அதை எங்களுக்கு சாப்பிடலாம் அதை எடுத்து எங்களுக்கு பரகலாம் அதை எடுத்து எங்களுக்கு குளிக்கலாம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய உணவு பண்ணங்கள் எடுத்துக்கொண்டு போக முடியாது அது எனக்கு சாப்பிட வைக்கப்பட்டது அதை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு போகலாமா என்று சொல்லி வீட்டுக்குள்ளவருக்கு தெரியாமல் எடுத்துக் கொண்டு போக முடியாது எனக்கு சாப்பிடத்தான் முடியும் இப்படியாக சில அழகான புத்திமதிகளை ஆதாபுகளை எங்களுக்கு இந்த குரானுடைய திருவசனம் எங்களுக்கு மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது எனவே அல்லா சுஹான நீங்கள் வீடுகளுக்குள்ளே நுழையும் பொழுதுக்கும் உங்களுக்கே நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் தகைமின் முபாரகத்தன் தையிபத்தன் பரிசுத்தமான பாக்கியம் உள்ள காணிக்கையாக உங்கள் மீது நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் சுபானும் வீட்டுகளுக்குள்ளே போகும்போது எங்களுடைய வீடாக இருந்தாலும் பிறருடைய வீடாக இருந்தாலும் சொல்லுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை அல்லாஹுடைய நவியனுக்கு சொல்லி இருக்கிறார்கள் எப்படி காத்து பறந்திருக்கிறதோ எல்லா இடத்திலும் காத்திருக்கிறதோ இதே போன்று எல்லா இடங்களிலும் சலாம் சலாம் அஸ்லாம் அலைக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொல்லி சலாத்தை பரத்தக்கூடிய சலாத் சொல்லக்கூடிய சமூகமாக நாங்கள் மாற வேண்டும் சலாத்தை பரத்த வேண்டும் நாளை கயாமத்து நாளையினும் கூட சுவர்க்கத்தில் சூனலோகத்தில் மக்கள் இல்லா கீலன் சலாமன் சலாமா சுவர்க்கத்தில் கூட மக்கள் ஒருவருக்கு ஒருவர் சலாம் கொண்டிருப்பார்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்லுவார்கள் மலக்குமார்கள் சுவர்க்கோகத்துக்குள்ளே நுழையக்கூடிய அந்த சுவனவாதிகளுக்கு முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தை தஹிய்யதன் தஹியா அதாவது salam சொல்லுவார்கள் காணிக்கை கொடுப்பார்கள் வஸீகல் லதீன் வஸீகல் வஸீகல் லதீன் தتقவ ரப்பஹும் الى الجنة ஸுமரா حتى اذا جاءوها وفتحت ابوابها وقال لهم خزنتها سلام عليكم سبحان الله சூரக்கவாலிகரை கூட சுவனவாதிகளை கூட சுவர்க்கத்துடைய மணக்குகள் சுவர்க்கத்துடைய காவலர் உட்பட அங்கே வரவேற்புக்காக வேண்டி மணக்குமார்கள் எங்களுக்கு சலாம் சொல்லி வரவேற்பார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சலாம் என்று சொல்லக்கூடியது சுவனலோகத்திலும் இருக்கக்கூடிய ஒன்றே உங்களின் மீது சலாம் உங்களின் மீது சாந்தி உங்களின் மீது சமாதானம் உங்களின் மீது அல்லாஹின் புறத்திலிருந்து காணிக்கை உருவாகட்டும் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் அது அன்புக்குரிய சகோதரர்களே சலாம் சொல்லக்கூடிய படக்கத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் எங்களுடைய சமூகத்தில் எங்களை அறியாமலேயே பல மாற்றங்களை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம் பல மாற்றங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேற்கத்திய நாட்களுடைய கலாச்சாரம் எங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது சலாத்தில கூட மிக அழகான மிக மிக மிகவும் கவலைப்படக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வீடுகளில் இந்த கலா சுன்னத்தான சலாம் இல்லாமல் போய் அதை காலை வணந்தன உங்களுக்கு உண்டாகட்டும் மாலை வந்தன உங்களுக்கு உண்டாகட்டும் அது குட் நைட் ஆகவும் அது குட் மார்னிங் ஆகவும் மாறிக்கொண்டு போய்க் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் குழந்தைகளை கூட பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன மகள குழந்தைகளுக்கு பாய் பாய் என்று சொல்லி கையை தூக்கி காட்டக்கூடிய பழக்கம் பாய் பாய் அன்புக்குரிய சகோதரர் இது எங்கிருந்து வந்த கலாச்சாரம் இது இது யாருடைய கலாச்சாரம் நாங்கள் யாருடைய கலாச்சாரத்தை விடு என்று சொல்லி தொழுகையில் வரிகட்டு போனவர்கள் அல்லாஹுடைய சாபத்துக்குண்டானவர்களுடைய பாதைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று சொல்லி தொழுகையில துவா கேட்கிறோம் ஆனால் பச்சிலன் பாலகனுக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறோம் ஒருவரை கண்டால் பாய் பாய் சொல்லுங்கள் கையை தூக்கி வாப்ப காற்றாரு பாய் பாய் பிள்ளைகளுக்கு தாய் சொல்லி கொடுக்கிறாங்க அன்புக்குரிய சகோதரே சலாம் சொல்லுவதற்கும் இஸ்லாம் ஒரு முறை சொல்லித் தந்திருக்கிறது இஸ்லாம் அது மையத்து வீட்டிலேயும் அஸ்லாம் அலைக்கும் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் அது ஜனாசாவுடைய வீட்டிலையும் அது கல்யாண வீட்டிலையும் உங்களுக்கு சலா உண்டாகட்டும் காலையிலும் சொல்லலாம் மாலையிலும் சொல்லலாம் அன்புக்குரிய சகோதரர்களே சில வியப்பாக இருக்கிறது திருமண வீட்டிலேயே குட் மார்னிங் சொல்லலாம் பிரச்சினை இல்ல மையத்தூட்டில போய் எப்படி குட் மார்னிங் சொல்லுவது ஒரு ஜனாதாவுடைய வீட்டுல போய் உங்களுக்கு காலை நல்ல காலை வந்தனாகட்டும் என்று சொல்லி ஒரு ஜனாதா வீட்டுல அந்த ஜனாசாக இருக்கிறார் ஒரு குழந்தை மௌத்தாக இருக்கிறார் அந்த வாப்பக்கு பேச்சு அசலாம் அழைக்கும் என்று சொல்ல ஏலும் ஆனால் அந்த அந்த வாப்பக்கு பேச்சு குட் மார்னிங் சொல்ல ஏலாது நாள் அவருக்கு மிச்சம் நல்லா இருக்கட்டும் அவர் ரொம்ப கவலில் இருக்கிறாரு அவருடைய புள்ள மௌத்தாக இருக்குது அன்பு சகோதரர்களே எங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு மிக அழகானதை சொல்லி தந்திருக்கிறது இங்கிருந்து ஒருவர் கனடாவுக்கு பேசுற டெலிஃபோன்ல கோல் எடுக்கிறாரு இப்ப கனடாவுள்ள நேரம் நாங்க இருக்கிறோம் காலையில பத்து மணி கிட்டத்தட்ட சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே இப்ப அவங்களுக்கு நேரம் கனடாவில் மாலையில ஞாயிற்றுக்கிழமை மாலை அவர்களுக்கு நேரம் கிட்டத்தட்ட எட்டு மணியாக இருக்கும் அல்லது மணியாக இருக்கும் பத்து மணி நேரம் குறைக்க வேண்டும் மணியாக இருக்கும் நாங்கள் இப்பொழுது அவர்களுக்கு டெலிபோன் எடுத்தேன் குட் சொல்லுவதா குட் நைட் சொல்லுவதா இங்கிருந்த ஒருவர் பேசுகிறார் அந்த ஊருக்கு பேசினால் அங்க ஒருத்தர கையர் போன் எடுத்தாரே குட் மார்னிங் சொல்லுவதா குட் நைட் சொல்லுவதா அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுக்கு மார்னிங் அவங்களுக்கு நைட் நாங்க இருக்கிறோம் காலையில அவங்க இருக்கிறாங்க இரவுல குட் மார்னிங் சொல்லுவதா குட் நைட் சொல்லுவதா அதற்கு இன்னும் விளக்கம் யாரும் சொல்ல இல்ல ஆனா மார்க்கம் இஸ்லாம் சொல்லித்தாலையிலும் சொல்லலாம் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் உங்களுக்கு காணிக்கையாகவே தருகிறேன் என்று சொல்லலாம் மாலையிலும் சொல்லலாம் எங்களை இஸ்லாம் எங்களுக்கு பரிபூர்ணமான பரிபூர்ணத்துவமான ஒரு சலாத்தை சொல்லித் தந்திருக்கிறது இதை வீடுகளுக்குள்ளே போகும்பொழுதும் பள்ளிகளுக்குள்ளே பொழுதும் ஒருவரை ஒருவர் காணும் பெரியவர்கள் சின்னவர்களுக்கு நடந்து போகக்கூடிய கலாச்சாரம் இந்த அன்புக்குரிய சகோதரனை நாம் என்ன செய்ய வேண்டும் கையிலெடுத்தோன்னே அஸ்லாம் அலைக்கும் அஸ்ஸாம் அலைக்கும் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் எனக்கு பேசிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமான சகோதரர் என்று நிச்சயமாக தெரியும் என்றால் எனக்கு சொல்லலாம் அஸ்லாம் அழைக்கும் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் ஏன் இன்றைக்கு எல்லாருடைய மொபைல் யாருடைய தெரியும் சேவ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது மனைவியிட கால் வருகிறதே எடுத்து ஹலோ என்று சொல்ல தேவல்ல அஸ்லாம் அழைக்கும் என்று சொல்லி பேசலாம் உனக்கு சலாம் உண்டாகட்டும் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் மனைவி கணவனுக்கு கோல் அன்புக்குரிய சகோதரர்களே மனைவிக்கு சொல்லலாம் எடுத்ததுமே அசலாமு உங்களுக்கு சலாம் உங்களுக்கு சாந்தி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தொடர்பாடலை நாங்கள் உருவாக்கி கொண்டால் அது எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு தொடர்பாடலாக இருக்கும் அன்புக்குரிய சகோதரர் வைக்கும் பொழுதும் கூட பின் அசலாமிருக்கும் இந்த முறையைத்தான் எங்களுக்கு இஸ்லாம் காட்டித் தந்திருக்கிறது எனவே அல்லாஹ் சுஹானு தலா சலாத்தை பற்றி சொல்லுகிறான் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது சலாத்துடைய முக்கியத்துவம் சலாம் எப்படி சொல்ல வேண்டும் சலாம் யாருக்கு யார் சொல்லுவது ஏற்றமானது நடந்து போகக்கூடியவர்கள் உட்கார்ந்திருப்பவர்கள் பெரியவர்கள் சின்னவர்கள் என்று சொல்லி பெண்களுக்கு சலாம் சொல்வது எப்படி கூடுமா கூடாதா மகரம் உள்ள பெண்களுக்கு சலாம் சொல்லுவது மகரம் இல்லாத பெண்களுக்கு சலாம் சொல்லுவது அன்பு கூடிய சகோதரர்களே பதில் சொல்லுவதுடைய முக்கியத்துவம் சலாம் சொல்லுவதுடைய சொக்கும் சட்ட என்ன சலாத்துக்கு பதில் சொல்வதற்கு சட்டத்திட்டங்கள் இப்படியாக ஒரு சந்தர்ப்பத்தில் கலைப்போம் அல்லா சுபான அதற்கும் சந்தர்ப்பம் அமைத்து தருவானா அந்த அடிப்படையில் அல்லா சுபான பற்றி சொல்லுகிறார் சுபஹான் அல்லா அல்லாஹின் அல்லாஹுடமிருந்துள்ள பரிசுத்தமான பாக்கிய காணிக்கையாக உங்கள் மீது நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுபஹானு பற்றி சொல்லிவிட்டு சொல்லுகிறான் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இவ்வாறு அல்லாஹ் சுபஹானு தலா தன் வசனங்களை உங்களுக்கு விரிவுபடுத்தி இருக்கிறான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் அறியாதவர்கள் நீங்கள் தெரியாதவர்கள் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தருகிறான் அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹ் உங்களுக்கு பயன் செய்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு செய்கிறான் சட்ட திட்டங்களை அல்லாஹுடைய அத்தாட்சிகளை தாக்கிலோன் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எனவே அல்லாஹ் சுபஹான் இதை சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சுபஹான் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தின் பக்கமாக எங்கள் எழுப்பிச் சொல்லுகிறான் அதாவது முக்மீங்கள் முக்மீங்கள் ஹதரத் ரசூர்லாஹி சல்லாஹூ அலைவர் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர் அங்கே அல்லா சொல்லுகிறான் இன்னமல் முக்மினூன் அல்லதினூரூ முக்மீங்கள் என்றால் யார் இன்னமல் முக்மினூன் முக்மீங்கள் என்பவர்கள் யார் இந்த இன்னமா என்பது ஹசுர் மட்டுப்படுத்தப்பட்டது கட்டுப்படுத்தப்பட்டது அல்லாஹ் அங்கே சொல்லுகிறான் இவர்கள் தான் முக்மீங்கள் இவர்களுக்கு அல்லாதவர்கள் இருக்க முடியாது ஜகாத்துடைய பணத்தை சேகரித்திருக்கிறீங்க இதை யாருக்கு கொடுக்கணும் இந்தியுமா இவங்களுக்குத்தான் அதுல யாருக்கும் எதையும் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது அதே போல அல்லா இங்க சொல்லுகிறான் இன்னமல் முக்மினூன் நிச்சயமாக முக்மீங்கள் என்றால் யாரு தெரியுமா இவர்கள் தான் முக்மீங்கள் அல்லதின அமனோ பில்லாகி வர சூழகி முதலாவது அல்லாஹாவை கொண்டு விசுவாசம் கொண்டிருப்பார்கள் அல்லாஹுடைய சிபார்த்துகள் மீது நம்பிக்கை அல்லாஹுடைய குதிரத்து மீது நம்பிக்கை அல்லாஹுடைய வாக்குறுதி மீது நம்பிக்கை அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான் என்பது மீது நம்பிக்கை அல்லாஹ் வாக்களித்தால் வாக்கு மீறாதவன் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை சுபான் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் காதிர் சுபான் அலா குல்லி இன் கதீர் அல்லாஹோ அலா குல்லி இன் கதீரா அலா குல்லி இன் கதீர் சுபான் அல்லாஹ் தந்த குதிரத்தை பத்தி குரான்ல பயான் செஞ்சிருக்கிறான் அல்லாட இனிம பத்தி சுபான் அல்லா அல்லாட சம் அல்லா கேட்டுக் கொண்டிருக்கிறான் அது குரான்ல வந்து இருக்கிறது அன்னை ஆயிஷா தாலா சொல்றா ஒரு பெண்மடி வந்து அல்லாஹு அறிவு செல்ல முடிய காதில ரகசியம் சொல்லுகிறாள் தண்ட மாப்பிள்ளைய பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுகிறாள் மாப்பி இப்பிடிப்பட்டவர் என்னோட ரொம்ப கணிதமாக நடந்து கொள்ளுகிறார் எனக்கு இப்படி செய்து விட்டார் எனக்கு ஒரு விஷயத்தில் அவர் எனக்கு கதைத்து விட்டார் என்ன கொண்டு போய் அவருடைய அந்த பெண் அன்னை அந்த பெண் காதல ரகசியமாக சொல்லுகிறார் சொல்றாங்க நான் பக்கத்தில் இருந்தேன் எனக்கு என்ன பேசினா என்று எனக்கு தெரிய ஏதோ பேசினா இவ காதலிருந்தே நபீனுடைய இந்த ஒரு ஆயத்தில் அல்லாஹ் மூணு சிபாத்த சொல்லுகிறான் சமின் கேட்டு விட்டான் அவன் கேட்டு விட்டான் அதை மாவியாக சொல்லுகிறான் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னா ஹத் சமி அல்லா ஒன்று சொல்லுகிறான் கேட்டு விட்டான் அது மாவே அதாவது இறந்த காலமாக சொல்லுகிறான் ாக சொல்லுகிறான்வாவது நிகழ்காலமாக சொல்லுகிறான் அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான் கடைசியாக சொல்லுகிறான் சொல்லுகிறான் நிகழ் காலமாக சொக்கூடியவன்புக்கூடிய சகோதரர்களே அல்ல சமியா என்ற பேச்சு அல்லா கேட்பது மாத்திரமல்ல இதை பேசும் பொழுது எந்த நோக்கத்தில் நான் பேசுகிறேன் என்பதையும் அல்லா அறிந்தவனாக இருக்கிறான் எந்த நோக்கத்தில் பேசுகிறேன் யாருக்காக வேண்டி பேசுகிறேன் யாரை திருத்திப்படுத்தப் பேசுகிறேன் என்ன நோக்கத்தில் உரையாடுகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே என்னுடைய பேச்சை உங்களுக்கு கேட்கலாம் ஆனால் நான் எந்த நோக்கத்தில் பேசுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது எதற்காக வேண்டி பேசுகிறேன் என்னுடைய உள்ளத்தில் யாருக்காக யாரை மையப்படுத்தி பேசுகிறேன் அல்லாவுக்காக வேண்டி கலைக்கப்படுகிறதா அல்லாவுக்காக வேண்டி கதை சொல்லுகிறேனா நீங்கள் அல்லாவுக்காக வேண்டி கேட்கிறீர்களா என்பது அல்லாவுக்குத்தான் தெரியும் அல்லாஹ் சொல்லுகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே நான் கேட்டுக் கொண்டிருப்பது மாத்திரமல்லும் நீங்கள் சத்தம் போட்டு பேசுங்கள் ஒரு சபையில் உள்ள எல்லாரும் சேர்ந்து பேசும்போது பேச்சும் எங்களுக்கு விளங்காது அல்ல சொல்லுகிறார் பேச்சையும் அவர் என்ன பேசினார் என்பதை விளங்கக்கூடிய ஆற்றல் அறிவு எங்களுக்கு இருக்கிறது தனிய பேசுறீங்க ரகசியமாக கணவன் மனைவி இரண்டு பேரும் ரகசியமாக பேசுறாங்க சில கட்டங்களில் கண்களால் பேசிக்கொள்வார்கள் வாய் பேசாது கண் பேசிக் ரெண்டு கண் பார்த்து ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணிக்கொள்றாங்க பேசிக்கொள்றாங்க உரையாடிக்கொள்றாங்க அல்லா சொல்லுகிறான் அபிஜு நீங்க பேசியது மாத்திரமல்ல நீங்க செயற்கனைகள் செய்தது மாத்திரமல்ல நீங்க கூச்சலிட்டு மாத்திரமல்ல உங்களுடைய உள்ளத்தில் ஊசலாடின ஊசலாட்டங்களையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அல்லாஹ் விளங்கி வைத்திருக்கிறான் எனவே தான் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் நீங்கள் என்றால் யார் என்று சொன்னால் அல்லா அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பது மாத்திரமல்ல அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பது மாத்திரமல்ல அந்த ஈமான் பெரும்பாலும் சொல்ல எல்லா மதத்தவர்களுக்கு மத்தியிலும் இருக்கிறது உடைக்கனை மேல ஒத்தன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் நாங்க ஒரு பௌத்த சகோதரத்தில் பிரச்சனை இல்லை மேல ஒத்தன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவர் யார் அவருடைய சக்தி என்ன அவருக்கு என்ன பொதத்த அவருடைய சிபார்த்திகள் அவருடைய தன்மைகளை பத்தி அன்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் விளங்கி வைத்தது போன்றவர்கள் விளங்கி வைக்கவில்லை மனைக்கோரு இறைவன் வெயிலுக்கோர் இறைவன் இக்கொரு வறுமைக்கோர் இறைவன் நோய்க்கொரு இர்பு ஒரு தெய்வம் என்று சொல்லி தெய்வங்களை பலதாக்கி விட்டார்கள் இறைவங்களை பலதாக்கி விட்டார்கள் நாங்கள் சொல்லுகிறோம் அகட் அல்வாஹு ஒருவன் படைப்பவன் இல்லாமலாக்குவன் உயர்த்துவவன் தாழ்த்துவவன் நோயைத் தருபவன் நோயில்லாத வாழ்வை தருபவன் குழந்தைகளின் மூலமாக கண்குளிர்ச்சியைத் தருபவன் குழந்தைகளின் மூலமாக கஷ்டத்தை தருபவன் கணவன் மனைவிடைய வாழ்வில் சந்தோஷத்தை ஏற்படுத்துபவன் கணவன் மனைவிடைய வாழ்வில் ஒரு கஷ்டங்களை ஏற்படுத்துவன் இப்படியாக அன்புக்குரிய சகோதரனே நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கிறோம் அல்லாஹு சமத் அல்லாஹ் யாருடைய உதவியின் பக்கம் தேவையற்றவன் அவன் யாருடைய உதவியும் அவனுக்கு தேவையில்லை இதை அப்படிப்பட்ட ஒருவனின் மீதுதான் நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் அல்லதீனோ அல்லாஹ் ஒருவன் அல்லாவின் மீது ஈமான் கொண்டவர்கள் அது மாத்திரமல்ல ரசே அவனுடைய ரசூலும் மீதும் விசுவாசம் கொண்டவர்கள் அல்லாஹுடைய ரசூல் ரசூல் மாறுதல் உலகத்துக்கு வந்தார்கள் கடைசியாக அவர்களை அல்லா உலகத்துக்கு நபியாக அனுப்பினான் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் அவரை கொண்டு நவித்துவத்தை பூர்த்தி செய்து விட்டான் அல்லாஹ் அவரை கொண்டு நவித்துவத்திற்கு மாத்திரமல்ல அஹ்லாக்கையும் பண்பாட்டையும் குணாதிசயங்களையும் அனுப்படிய கருத்தைத் தடைசி நபி என்பதை அல்லாஹ் குரானின் மிக தெளிவாக வலியுறுத்தி ரசூமுடியம் அவர்கள்தான் என்பதில் ஜமாத்துக்கு மத்தியிலேயோ யாருக்கு மத்திலும் கருத்து வேறுபாடுகள் இல்லையோ அனைவரும் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய அனைவரும் எந்த ஒரு அமைப்பை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கொள்கையை சொல்லக்கூடியதாக இருந்தாலும் கூட அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தனம் என்று சொன்னால் கடைசி நபி அவருக்கு பிறகு நபிமார்கள் யாரும் வரவில்லை அப்படி வாதிடக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருக்கவும் மாட்டார்கள் ஆனால் இன்றைய இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வகுப்பினர் அவர்கள் தான் காதி என்று சொல்லப்பட சொல்லக்கூடியவர் சொல்லப்பட கூடியவர்கள் நவிக்குப் பிறகும் நபிமார்கள் இருக்கிறார்கள் வந்தார்கள் என்று சொல்லி சிலர்களை அவர்கள் இனம் கண்டு அவர்களுக்கு நவிப்பட்டம் கொடுத்து அவர்கள் தன்னை நவி என்பதாக அறிமுகப்படுத்தினை ஒரு விசமிய கொள்கை எங்களுடைய நாட்டிலும் பறந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது எனவே சொன்னால் அல்லாஹமே கொண்டு ஈமான் கொண்டவர்கள் அல்லாவுடைய ரசூ கொண்டு விசுவாசம் கொண்டவர்கள் இதை சொல்லிவிட்டு பொதுவான விடயத்தின் மீது ஒரு பொதுவான ஒரு வேலை ஒரு பொது சோசியல் ஒர்க் அல்லது ஒரு சோசியல் வேலைக்காக வேண்டி அந்த நபியோட ஒன்று சேர்ந்து இருப்பாங்க போக மாட்டாங்க எது வரைக்கும் அந்த நவீனிடத்தில் அவர்கள் அனுமதி கேட்டு அனுமதி பெறாத வரையில் அந்த நிகழ்வை விட்டும் அந்த இடத்தை விட்டும் அவர்கள் நகன்று போக மாட்டார்கள் இந்த ஆயத்தை பொறுத்தவரையில் முஸ்லீம்களாகிய முக்மீன்களாகிய நாங்கள் எப்பொழுதுமே ஒன்றாக இருக்க வேண்டும் பொது வேலைகளில் ஒன்றாக சேர்ந்து தான் பொது வேலைகளில் பங்கெடுக்க வேண்டும் அது ஒரு சொசைட்டிக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய வேலையாக இருக்கலாம் ஒரு சமூக பணியாக இருக்கலாம் ஒரு சண்மார்க்க பணியாக இருக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் இந்த காலத்தை பொறுத்தவரையில் இந்த ஆயத்தங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஆயத்தாகங்க பார்க்கலாம் நாங்கள் அல்லாஹை கொண்டு ஈமாங்கொண்டது மாத்திரமல்ல அந்த நபியுடன் அவங்க இருப்பாங்க இருப்பாங்க ஒரு பொதுவான விடயத்தின் மீது ஒரு ஆலோசனை ஒரு மசூரா செய்வது ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் மசூரா செய்யப்போகிறோம் ஆலோசனை செய்யப்போகிறோம் உதாரணமாக மசூராவைக் கொண்டு ஆலோசனைக் கொண்டு சல்லோ அலையரசின் தும்மத்தை அழகுப்படுத்தினார்கள் மசூரா செய்ய வேண்டும் ஆலோசனை செய்ய வேண்டும் எடுத்த முடிப்பு முடிச்சுட நாங்கத்தான் சுப்பீரியல் பவர் கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி யாருக்கும் எந்த முடிவையும் செய்ய முடியாது கணவனுக்கு மனைவிக்கு எதிராக முடிவு செய்யவும் முடியாது மனைவிக்கு கணவனுக்கு எதிராக முடிவு செய்யவும் நீங்க ரெண்டு பேரும் ஒரு பேசுவதாக இருந்தால் நீங்க ரெண்டு பேரும் ஆலோசனை செய்ய வேண்டும் மசூரா செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை குரான் மிக தெளிவாக எங்களுக்கு வலியுறுத்தி எனவே அன்புக்குரிய சகோதரர்களை ஆலோசனை செய்வதை பற்றியும் அம்மா இங்கே சுட்டிக்காட்டுகிறான் இந்த ஆயத்தினுடைய பின்னணி இந்த ஆயத்திற்கு ஏன் இறங்கியது எந்த சந்தர்ப்பத்தில் இறங்கியது என்று சொல்லக்கூடிய விடயங்களை விளமாக்கல் பேசும் பொழுது தப்சீருடைய விளமாட்டல் சொல்லும் பொழுது அஹாப் அதாவது அகலி யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் தான் இது இறங்கியது ஏனென்று சொன்னால் அகலி போர் நடைபெறுவதற்கு முன்னால் சல்லு அரை வசல்லம் சஹாபாக்களை உண்டு திரட்டி ஒரு நீண்ட மசூரா செய்தார்கள் சொன்னால் பதில் யுத்தத்தை போன்ற யுத்தம் அல்ல உகது யுத்தத்தை போன்ற யுத்தம் அல்ல இந்த அகலி யுத்தம் அதாவது ஹந்தப் யுத்தம் என்று சொல்லக்கூடியது ஏன் சொன்னால் பதில் யுத்தத்தில் மக்காளுடைய காவல்களை தான் மக்காவுடைய காவலர்கள் தான் அதுலத் ரசூலுல்லாஹே சல்லாஹோ அலி வசல்லம் அவர்களால் தாக்கல் பண்ணப்பட்ட ஒரு குருப் யுத்தம் செய்ய போகவில்லை ஒரு வியாபார வர்த்தக கோஷ்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் மக்காவுடைய காவிரிகள் இந்த முகாஜினியை மக்கா வாசிகளை அதாவது நீங்கள் ஊரை விட்டு வெளியே போக வேண்டும் என்று சொல்லி விரட்டி அடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுடைய உடைமைகளை எல்லாம் பறித்துக் அவருடைய சொத்துக்களுக்கு எல்லாம் ஆபத்துக்களை விளைவுகளை ஏற்படுத்தித்தான் அவர்களை அனுப்பி வைத்தார்கள் அந்த அதற்கு பழி வாங்குவதற்காக அனுமதி கொடுக்கப்பட்டது இதோ அபு சுபியானுடைய வியாபார கோஷ்டி வர்த்தக கோஷ்டி கடல் வழியாக கடல் மார்க்கமாக கரையோர பகுதி அவர்களை சந்திக்கலாம் அவர்களிடத்தில் போய் செய்யலாம் என்று சொல்லி அல்லாஹுடைய நபியை அனுப்பி வைத்த சந்தர்ப்பத்தில் அவர்களை சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படவில்லை முன்னூத்தி பதிமூன்று கொண்ட ஒருத்தக கோஷ்டியை தாக்கல் பண்ணி நாடி போறாங்க கிட்டத்தட்ட நடந்தது என்ன தெரியுமா அந்த எண்பது பேரும் அவர்களுக்கு செய்தி ஒரு கேள்விப்பட்டு அவர்கள் மாறி அவர்கள் போய் சேர்ந்து விட்டார்கள் ஏற்பட்டது அல்லாஹ் காவிரிகளை சந்தித்தார்கள் மக்காவை சேர்ந்த ஒரு கூட்டம் தான் உகதுக்கு வந்தார்கள் அங்கே வைத்து நபியை நபிசெல்லாம் அவர்களை விட சந்தித்தார்கள் அந்த யுத்தம் நடந்து முடிந்தது ஆனால் ஹந்த யுத்தம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒன்று யுத்தம் அல்ல அது முழு உலகத்தில் அந்த அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மதத்தவர்களும் அனைத்து கோட்பாட்டுடையவர்களும் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லி கீங்கள் என்று சொல்லி வித்தியாசம் அனைவருமாக சேர்ந்து ரசூல் சிலவர்களையும் மலீனா முனோவராவையும் சஹாபாக்களையும் தாக்கத் பண்ணி வாராங்க நாங்கள் இவர்களை இன்றைக்கு ஒரு பார்வப்பா இன்றைக்கு ஒரு வேலை செஞ்சு இவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி வந்த சந்தர்ப்பத்தில் சல்லாஹூ அலி வசல்லம் சஹாபாக்களை ஒன்று திரட்டி இந்த விடயத்தை ங்கள் எப்படி இந்த விடயத்தை நாங்கள் எப்படி பண்ணுவது இந்த நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அழைவு செல்லம் எனக்கு வகை வருகிறதே நான் நினைச்ச மாதிரி முடிவு செய்வேன் என்று முடிவு செய்யாமல் சகாபாக்களை ஒன்று திரட்டினார்கள் சகாபாக்களை கூப்பிட்டார்கள் சகாபாக்களை அமர வைத்தார்கள் என்ன செய்து கொள்வோம் என்று சொல்லக்கூடிய விடயங்களை ஆலோசனையாக மசூராவாக பெற்றார்கள் அல்லாஹ் இங்கே அதைத்தான் சொல்லுகிறான் ஒரு பொதுவான பொதுப்படையாக ஒரு எி போவார்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை வலியுறுத்துகிறார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமான விடயத்தை சுட்டிக்காட்டினை பற்றி குடும்பங்களில் எப்படி மசூரா செய்ய வேண்டும் திருமண ஒப்பந்தங்கள் எப்படி மசூரா செய்ய வேண்டும் திருமணத்துக்காக வேண்டிய ஆயத்தமாக கூடிய செய்ய வேண்டும் இப்படியாக மசூராவை பற்றி குரான் மிச்சம் கதைத்திருக்கிறது ஆரம்ப கட்டமாக மசூராவுடைய முக்கியத்துவம் மசூராவினுடைய தேவை என்ன என்பதை பற்றி அதனால் வரக்கூடிய லாபங்கள் என்ன என்பதை பற்றி எல்லாம் எங்களுக்கு கரைக்க முடியும் குரான் ஹதீசுடைய நிலையில் எங்களுக்கு பேச முடியும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு அடுத்து வரக்கூடிய வாரங்களில் இதை பற்றி கரைப்போம் அல்லாஹ் சுப்ஹானகுலா நம் அனைவர்களுக்கும் நல்லதைகளை கேட்டு அமல் செய்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக எனவே அல்லாஹ் சுஹானுத்தாலா நம் அனைவருடைய இந்த வகுப்பையும் அல்லாஹ் பொருந்திக்கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக கபூல் செய்து கொள்வானாக அனில் அஹமதுல்ல اللهم رب العالمين والسلام عليكم ورحمه الله تعالى وبركاته